மூன்று விதமாக சொல்லக்கூடிய நூல்களில் வேதம் முதன்முல் அதீர் செய்யப்பட்டது ரெண்டாவது ஆகணங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் வழிமூல்கள் திருவள்ளுவர் செய்த இவருக்கே சார்மூல்ங்கிறார் மூன்றாவது தரம் தாழ்ந்தது ஆனாலும் சிறு சிறு மார்பாடு உண்டுங்கிறார் அசல் வேதம் அதை கொஞ்சம் மாற்றி செஞ்சது வழிமூல் மூன்றாவது இருக்க ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் மாசுகிறது மூன்றாவது இருபது நூறுக்கு ஒரு சீரையை தொடங்கி திரிபுடையது புடையளாகும் அப்படின்னா தமிழ் மொழியில் இந்த மொழி நாகரிகம் பண்பாடு என்று சில மாறுகள் காணலாம் பொதுவாக சொல்லுவோம் சொன்னால் மாணவர்கள் அதிகாரத்தில் பார்க்கலாம் இன்றியமையா சிறப்பிட வாயினும் குன்ற உறுதி விடல் என்று சொன்னார் என்னத்தான் நமக்கு வாழ்க்கை வசதியான வாய்ப்புகள் கொடுத்தாலும் கூட அது இழுவாக வறுமையானால் எடுத்துக்கொள்ளக்கூடாது கௌரவத்துக்கு மானத்துக்கு மாறுதலாக வந்து எதுவாக சொன்னார் இது தமிழ் பண்பாடு ஆனால் சில வட முறையில் சொல்ல சொல்லுவாங்க உயிர் நீப்பவரின் இழுவந்து செய்தாலும் நீங்க சொல்லப்பட்டோம் உயிர் ஆபத்து வருது தகாத காலி போய் சொல்லியா எப்படி தப்பிச்சு பழிச்சு கப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு முறை ரெண்டு முறை ந நடைமுறை இருக்குது செய்துப்போம் செய்கிறாங்கல்ல பணம் தீர்ந்து ஐந்து கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் அது தப்பிச்சுக்கிட்டு வாங்கினா மானம் கட்டு போனாக்கி வேணா பண்ணுறாங்க இந்த மாதிரி தப்பு மனுஷ கேட்டுக்கிறான் எப்படியா கொடுத்துட்றாங்கிறான் இல்லைன்னா செத்து போயிடுவோம் அப்போ அது அது ரெண்டு பண்பு இருக்கா இல்லையா ஆனால் இந்த பணம் குறைஞ்சி போச்சு அதே உடஞ்சி போச்சு வச்சுக்கோங்களேன் எண்ணிக்கையில் கூட இல்லை ஆனாலும் இந்த ரெண்டு பண்பு திருவருவர் அதான் ஏற்றுக்கிறார் ஏன்ானத்தோடு வாழ்பவனுக்கு சரீரப்பட்டு குறைஞ்சு போகுது கஷ்டம் ஞான தயாராக மனசு இருக்கான போறதில்லை போற சமூகத்தில் பெருமையும் கிடையாது அவனுக்கு இவனுக்கு பெருமை உண்டு அதனால தான் இப்படி சில சில அதிகாரங்கள்ல நம்ம நாட்டின் பண்பு மக்களுடைய முன்னேற்றம் ஞானமாக இருக்கிறதுக்கு தகுதியுள்ள சில பாடல்கள் அமைச்சிருக்கான்னு சொல்கிறேன் அதனால தான் திருவள்ளுவர் செய்தது தமிழ் வேத மொழிபெயர்ப்பு அல்ல தமிழ் ஆதாரம் அத வேதத்தினுடைய மொழிபெயர்ப்பில்லை வேத ஆதாரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய பண்பாட்டை வைத்துக்கொண்டு செய்த புது கொள் இது கருத்து ஆனால் இந்த நூல் செய்த பிறகு தமிழ் மொழி பெருமை ஏற்படுது இந்த பாடல் சொல்கிறேன் ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனீது சீரியதென்றொன்றை செப்பரிதால் ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஆரியமும் செந்தமிழும் ஆரியம்னா வடமொழி சமஸ்கிருதம் செந்தமிழ் தமிழ் ஆராயந்து சிறிதுக்கு பார்த்தாக இதனின் இனிது இதை காட்டிலும் சிறந்தது என்று சொன்னா சீரியதென்று ஒன்றை செப்பறிதால் எது சீருதுன்னு சொல்ல முடியாது அப்படி என்ன செய்யலாம் ரெண்டு சமந்தான் ஆரியம் வடமொழி வடமொழியுள்ள நூல்கள் வடமொழி என்ன வடமுள்ள நூல்கள் அர்த்தம் வேதம் வேதம் உடைத்து அதில் வேதம் இருக்கிறது சிறப்பாக தமிழ் இருக்க திருவுள்ளவனார் போது குரல்பா உடைத்து வேதத்தினுடைய எந்த கருத்து இருக்கோ அதெல்லாம் திருவள்ளுவர் சிறப்பு குரல் ஒரு திருக்குறள் தமிழ் மொழிக்கு பெருமை செய்து அதேமோலி வடமொழிக்கு பெருமை செய்து வேதம் ரெண்டு சமம் ஆயிட்டது திருக்குறள் வந்த சமம் பண்ணா அதே போல சமம் இல்லையா அப்படிங்கிறார் ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்த இனிது சீரியதென்றும் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரல் பா என்றும் செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த ஒய்யா மொழிக்கும் பொருளொன்றே செய்யா அதற்குரியர் அந்தனரே ஆராயணேனை இதற்குரியர் அல்லாதாரில் செய்யாமொழி என்ன ஒரு நாள் செய்யப்பட்டதல்ல பிறகு ஏது தேவபாஷை இரு நாள் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் செய்யாமொழிக்கு என்று சொன்னால் இங்கே வேதம்னு அர்த்தம் உடம்புல இருக்கின்ற வேதமானது ஈஸ்வரன் செய்யப்பட்டது சமஸ்தர்கள் இருக்கு ஆனாலும் வேதம் மக்களால் செய்யப்பட்டது அல்ல ஒரு இந்த மகான்கையால தாமனம் பண்ணப்பட்டது அது அப்படி இல்லை இது அண்ணாலின்னு சொல்லுவார்கள் செய்யாமொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழியது இந்த திருவள்ளுவருக்கு இது பொய்யே கிடையாதுல்ல ஒரு பொய்யும் இல்லை பேர் என்ன பொய்யில் போலவர் பொய் இல்லாத பேர் இதுக்கு பேர் என்ன பொய்யாமொழின்னு பேர் சில பேர் கேட்கலாம் அப்படி எங்கே முக்காலத்துக்கு இந்த திருக்குறள் பொருந்தாது இது சில சில குற்றம் இருக்குன்னார் ஒரு குற்றமும் கிடையாது பார்ப்பவருடைய கண்ணோட்டம் கொஞ்சம் ஆராய்ச்சியோட கண்ணோட்டமாக இருக்கணும் இல்லை என்ன தெரியும் எது போலன்னு சில பேர் சொல்ல கேட்டது உண்டு அருண் இல்லை இந்த நாட்டு பொருந்தாது அவர் சொன்னது அதனால் அது தப்பு குற்றம் ஏற்பட்டு போய் பொய்யா போச்சு பொ போகலை எப்படின்னு சொன்னால் அதனால் மன்னருக்கு சொல்லப்பட்ட அதிகாரத்தில் பாதுகாப்புக்கு இப்படி செய்யணும்னு சொல்லப்பட்டது அந்த காலத்தில் கோட்டை கட்டணும் அகலி கட்டணும் எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு இந்த காலம் இல்லையமா விமானத்தில் வந்து போடுவானப்பா உண்டு தாங்குமா கோட்டை அப்படின்னு கேட்குறாங்க அப்போது திருவள்ளூர் முழுந்த இலக்கணம் பொய்யா போச்சு இல்லவா நீ பொய் இல் போன வரன்னு பொய்யா முடியுங்கள் இல்லையா கேட்பாங்க அது கிடையாது எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் சாமானியத்தை ரெண்டுமே பிரிக்கணும் சாமானியம் எல்லா காலத்துக்கும் எல்லோருக்கும் பொருந்தும் சாமானியனு பேர் விசேஷம் சில காலத்துக்கு சில சில அளவுக்கு தான் பொருந்தும் அது விசேஷம்னு பேர் அதுபோல் பாதுகாப்பு ஒரு அரசுக்கு தேவை அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கணும்ங்க சொன்னால் விசேஷம்னு பார் அது எப்படி இருக்கணும் அந்த காலத்தை அது மாதிரி சொல்லியிருக்கார் அவர் திரிகாலம் வளர்ந்தவரா இருந்தாலும் கூட அப்போ சொல்லப்படாது அவர் சொன்னாக்கா ஏக்க மாட்டாங்க என்னையா இந்த கால விமானத்தை பற்றி பேசுகிறியா அப்படிம்பாங்க இப்போது இந்த காலத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறது ஆனால் இந்த காலத்துக்கு என்ன விசேஷந்தான் மாறுதலவில் சாான்யம் மாறவில்லை பாதுகாப்பு தேவைதானே எந்த அரசாங்க எந்த காலத்தில் பாதுகாப்பு தேவைப்படும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு சொல்லியிருக்காருல்ல பாதுகாப்புக்குரிய கருவிகள் படைகள் மாறுதல் ஏற்பட்டது விசேஷம் ஆகவே சாமான்யம் எந்த காலத்துக்கு பொருந்தும் விசேஷம் எல்லா காலமும் பொருந்தாது அதனால சாமானியத்தை நான் வச்சுக்கிற மொழியை விசேஷத்தை வச்சுக்கூடாது ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் சொன்ன மொழி பொய் அல்ல பொய்யா மொழி தான் பொய்யில் போனவர் தான் என்பதையும் பெறப்படுகிறது இது வந்து ஆச்சியாக பண்ண முடியாது ஆனால் இது அறியாமல் விசேஷத்தை தான் பார்க்க சாமானியத்தை பார்க்க மாட்டேங்கிறான் பிரிக்கிறது ரெண்டாக எல்லா சாமானிய விசேஷம் உண்டு வஸ்திரம் எடுத்துக்கோங்க வச துணிகளை கட்டுறாங்க ஜீவர்கள் எது கட்டுறாங்க மானத்துக்காக கட்டுறது முக்கியம் அது சாமானியம் எல்லா ஜீவர்களும் கட்டுறது மானம் அப்புறம் கட்டும் போது விசேஷமாக கலர் கலராகவோ அல்ல கூடுதல் குறைச்சலாகவோ அழகாகவோ கட்டிக்கிறாங்க அது விசேஷம் அது மாறும் காலத்து போக்கு இல்லை பாருங்கள் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் ப பட்ட பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பாவரை ஜாவணியெல்லாம் விட்டுவிட்டாங்க இப்படி சுடிதாக அறிஞ்சி விட போ இது விசேஷம் ஆனால் எப்படியும் மானத்துக்காக கட்டுறாங்க அது சாமானியம் தப்புன்னு சொல்லது விசேஷம் மாறத்தான் செய்யும் சாமானியம் ஆடை கட்டி ஆகணும் இது சாமானியம் இது வந்து இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது திருவள்ளுவர் சொன்னதுல சாமானியம் எல்லா காலத்திலும் பொருந்தும் விசேஷம் கூட சில காலத்தையும் பொருந்தும் சில காலத்தையும் மாறும் அப்படிங்கிற கருத்தை வைத்துக் அது பொய்யாமொழிதான் அவர் பொய்யில் போலவர்தான் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதனால தான் பொய்யாமொழிக்கும் பொருள் ஒன்றே செய்யா செய்யானா வேதம் அதற்குரிய அந்தரே ஏன் அதுக்கு முன்னே அந்தரவர் சொன்னாக்கா வேதம்னு சொன்னாலேயே கர்மகாண்டம் தான் பிரிக்கும் அதனால தான் வேதாந்தம் பிரிக்கிறாங்க வேதத்தில் மூணு வேதம் தான் கர்மபக்தி ஞானம் மூணு வேதம் தான் கூட வேதத்தை பிற்பகுதி கர்மகாண்டம் என்றும் பிற்பக்தி வேதாந்தம் என்றும் சொல்லப்படுது அதாவது உபதத்துக்கள் வேத்தின் அந்தம் கடைசி அது வேதாந்தம் ஏன் வேதாந்தம் பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் முன்னால் சொல்ல கர்மகாண்டத்துக்கும் வேதந்த மாறுபாடு தெரியுது இது பூ மாதிரி அது பழம் மாறி இடையில பக்தி மாறி காய் மாறி அதனால் மாறுபாடு தெரியுது அதனால தான் வேதமனை சொன்னாலேயே கர்மாண்டத்தையும் குறிக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வேத்து குறிப்பில் அந்த தான் அவர்கள் தான் கர்மகாண்டத்தில்வர்கள் அதனால வேதம் என்று சொன்னார் ஆராயன் ஆராய பார்த்தால் ஏன் இதற்கு உரியவர் அல்லாதாரில் இந்த திருக்குறளுக்கு அந்த மாதிரி வேதா வேதம் என்று வேதாந்தம் மாதிரி தேவையில்லை எல்லாமே உடன்பாடு தான் எல்லாரும் உரியவர் அதனால் பொதுகுழுன்னு சொல்றது பொதுகுழு சொன்னாலும் கூட இதில் இளவரசிகாரிகள் இளவரச அதிகாரிகள் யாருன்னா இலவச ஜாலதன்யங்கள் செய்து பரபாவம் அடைந்த பிறகு துறவம் சித்திக்கும் கிரமசன்னியாசன் பேர் அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சன்னியாசுன்னு சொல்லப்படும் அப்படி வயசான காலங்களில் சனியா பெற்றுக்கொள்வது என்பது அர்த்தம் அது இது சாமானியம் இது எப்போதும் இருக்கும் விசேஷம் என்னன்னா திருமணம் பிரம்மச்சரியந்தே போகலாம் சன்னியாசு அடையலாம் திருமணம் செய்து கொண்டவர்கள் அடையலாம் வானபரச அனுகு அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அது விசேஷமாக தான் ஆக கிரும சன்னியாசத்தை திருக்குறள் சொல்லியிருக்கு மற்ற விசேஷமாகிய மற்ற சந்நியாசங்களும் உடன்பாடு தான் என்பது அர்த்தம் அப்போ இருக்கிறதுனால இது பொதுநீர் இதற்குடி அல்லாத அறியில் என்று அந்த ரெண்டு பாட்டை வைத்துக்கொண்டு திருவள்ளுவர் செய்த திருக்குறள் வேதம் வேறு திருவள்ளுவர் செய்த திருக்குறள் வேறு அல்ல இந்த பாட்டில் வலியுறுத்தி நிறந்தருந்த புலமை வள்ளுவனால் நீத்தவர் பெருமை உண்முகப்பால் சிறந்தது கொள்ளில் வாழ்க்கை சிறுமை தூற்றினார் அது தெரியார்கு அறந்தவாதி எற்றின் அவனின் கோடி அதிகமாம் மனமராது துறந்துள்ளோனையும் பட்டணத்தை மதடிகள் தொகுத்த கட்டுரை அறிஞரால் புகழப்படுகின்ற தெய்வப்புலமே திருவள்ளுவன் அயனார் துறந்தோறவி பெருமையை சாத்திர முகத்திற்கு அணியாக வைத்து அவரது பெருமையை பொருளாக கொண்டு அதன் பின்னர் இல்வாழ்க்கையை சிறுமையை புகழ்ந்தது போன்று இகழ்ந்தார் இந்த அந்த நுட்பம் தெரியாதார்க்கு முப்பத்தி ரெண்டு வலுவாது செய்யும் இல்வாழ்க்கை உடையவனிடம் கோடிப்பங்கு அதிகமாம் என உட்டுறவு இல்லாத புறத்துறவுவனையும் பட்டணத்து பிள்ளையாகிய எமது சுவாமிகள் தொகுத்துக்குரிய உறுதிமொழிதானே விளக்கும் என்று வாரி இதில் துறவரவியல் உயர்வு இளவியல் தாங்குகிற அர்த்தம் இருக்கே என்று சொன்னால் உயர்வாக இருக்கிறதுனால தான் திருவள்ளுவர் பாவிரத்தில் இடித்தார் பெரும் சொல்லியிருக்கார் துளத்தார் பெருமைன்னு சொல்லலை ஒவ்வொரு அதிகாரம் வகுக்கலாமல்லவா இளத்தார் பெருமைன்னு போடல ஏன் போடலன்னு சொன்னா இளத்தாருக்குள்ள சிறுமையும் துளத்தாரு பெருமையும் அதற்கு காட்டார் அகழ்வி சும்புல கோயும் ஆளுமையான ஆற்றலும் அழிக்காத ஆற்றலும் சான்று பார்த்துக்கொள்கிறார் அந்த குரல் ஐந்தவித்த நாட்கள் யாரு கௌதமர் அகழ்வி சொல்லார் போன இந்திரன் யாரு ஐந்து அவிக்காதவன் அதனால அவன் அகழியின் மேல் ஆசைப்பட்டு இனிமடைந்தான் இந்திரநீக்கர் இல்லாதனால இவர் இந்திரநீக்கரினால அவனை சாபம் பாட முடிஞ்சது என்பதை அதில் காட்டான் சாலும் வேறு இதே போதுமான சாட்சி மற்ற தேடிதில்லை அப்படிங்கிறார் அதனால இன்னொருத்தாருக்கு சாபார்களை சாமர்த்தியம் வர்றதில்லை சாதார்த்த சாபாத்தி சாமந்தி வரது காரணம் மன ஒழுக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் என்ற கருத்தை அது ஒரு உதாரணத்தின் மூலமாக முடிக்கிறார் இந்த இதே சாலம் போனும் இதே சாட்சி போகணும் இருமை வயதிருந்து ஈண்டரம் போன்றால் பெருமை பிறகற்றி பிறங்கற்றி உள்ளவன் இப்படி நீத்தார் பெருமை சொன்னதனால நீத்தாரின் சிறுமையும் உணர்த்தப்பட்டது என்று சொல்லி அது மட்டுமல்ல இதை விட உங்கள் விளக்கமாக பட்டத்தறிகள் சொல்லியிருக்காருன்னு சொல்றான் மறந்தான் இயத்தின் அது அவனின் கோடி அதிகம் இல்லம் துறந்தான் அவனின் சதகோடி உள்ள துறவுடையோ மறந்தான் அறக்கறிவோடு இறந்தான் பெருமை என்று சொல்லுவேன் கட்சியே கம்பனேங் என்று படிக்கிறவ சொன்னால் நேத்தெல்லாம் விளக்க பட்டம் தான் அதனால அவர் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்கார் அல்லவா என்பது இந்த பாட்டில் துறவரம் முன்ன சொன்ன மாதிரி பெரும்பான்மை துறைத்தினால தான் ஞானம் வரும் சிறுபான்மை இல்லத்தில் வரலாம் அவ்வளோதான் நம்மளுடைய அதனால் ஞானம் எல்லோரும் பொதுதான் ஞானம் அடையத்துக்கான வழிமுறைகளுக்கு துறவு அனுகூலம் பண்ணுது இது குறைந்த அனுகூலம் அது அதிக அனுகூலம் இருக்குது என்ற கருத்தை வைத்துக்கொள்ள பிரச்சனை இல்லாமல் போயிடும் என்பது கருத்து துறந்தோர் பெருமை என்னவே துறவாதார்கள் சிறுமை என்பதும் அவள் அதிகாரத்தினானதும் காணுங்கள் என்ன சிறுமை இருக்கா இல்லையா ஒருவனை பெருமை படுத்த சிறுமைதான அப்படிங்கிற மாதிரி நீத்தாரு பெருமை சொன்னா நீத்தாதான் இருக்கு இல்லாதவருக்கு சிறுமை தானே அப்படிங்க அத்தாபதிபரமான அரசு பிறப்பெனும்லியதாமழிலால் வெண்டிராதிய உயிர் சார்வும் சிறப்புரு புவியாதிய பொருச்சார் வீரனி குதல் துறவற்றோடு உறப்படுமெவை நீப்பினும் அறிவுடையோர் பிதாவினையும் துறப்பரே துறப்போர்க்கு அருணரகணனி சொற்ற சொல் சத்தியமாவால் ஆனால் நீர் கூறிய என்னை என்ற சீடனை நோக்கி கூறுகின்றார் நீ என்னையா சொல்கிற அப்படின்னு சொன்னால் அப்ப சொல்கிறார் என்பது பிறவியாகிய கடலுக்கு சுழியாகிய அழகு பொருந்திய பெண்டிர் முதலிய உயிர் சிறப்பினை உடைய காணி முதலிய பொருட்சார்பினையும் ஒருங்கே விட்டு நீ முதல் துற இதற்கு இலக்கணம் பொருட்சார் உயிர் சார்பு என்று புறத் அது விட்டுட்டு போகிறது தான் துறவுன்னு சொல்கிறீங்க சரி ஆனால் நீர் கூறிய இருவகை சார்பான அவற்றுள் பொருந்திருக்கின்ற எவற்றினை திறந்தாலும் அறிவினை விடுவோர் ஒப்பற்ற தமது மாதாவினையும் பிதாவினையும் திறப்புறோ திறப்பாரோ நீ எது வேணா விட்டுடலாம் தாய் திட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு தாய் விட்டுட்டு தான் போகிறாங்கண்ணா எப்படி வர்றாங்க தாய் மேலே போகாமையே தயவு விட்டுட்டு சோரே போட மாட்டேங்கிறாங்க அப்படி செய்யப்படாது அப்படின்னு கேட்குறார் துறப்பாரோ அப்படின்னா துறக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் கே திறந்தால் என்னையோ வேணேன் அப்படி திறந்த என்னையா அப்படின்னு சொன்னால் துறந்தோருக்கு அறிய நரகு நரகம் என்று நீ சொன்னாய் நீ சொன்ன சொல் உண்மையேயாம் என்று துறக்கப்படாது திறந்த என்னன்னு அப்படிங்கிறார் அவர் கேட்குறார் திறந்தவர் நரகமல்லாம் சாத்தனம் சொல்லியிருக்கு துறக்கலாமா அப்படின்னு நீ சொன்ன தெரியுதான்பா நான் அது விளக்கம் பின்னால் சொல்கிறேன் அப்படிங்கிறார் பெண்டீர் ஆதியனவே மாதா பிதா புத்திரர் சகோதரர் முதலிய பந்துக்களையும் புயாதிய எனவே தனம் தானியம் வசிரம் ஆபரணம் மாடு ஆடு அடிமை முதலியவற்றையும் வருவித்து கொள்க அதனால் பெண்டீர் ஆதிய அதாவது உயிர் சார்புன்னு சொன்னால் இதெல்லாம் சேர்த்துக்கணும் பொருள் சார்புன்னு சொன்னால் இந்த தா தனம் தானியம் வசிரம் ஆபரணம் ஆடு ஆடு அடிமை இதெல்லாம் சேர்த்திக்கணும் இந்த உயிர் சார் உடைய தூரையே தாதை மற்றவன்பான் மின்ன மாதன்னை அண்ணவரை மறந்து துறந்துதான்றோ கடும் பவா விடும் பயிற்றனாமே அடை உணர்ந்திலை போன்றுல இதற்கேதுவாய் வர பிதாவென நெஞ்சு உடை உறான் முற்றுல உயிர்க்கு அளவியாதுரையே அவதாரிகை மாதா பிதாக்களை நீ இன்னார் என்று கூறி மேல் மாதாபிதாக்கள் ஆவர் இன்னார் என்று கூறுகின்றார் அச்சிட்டு கொடுத்த கதிரவன் மாதா பிதாக்களை நீ இன்னார் என்று அறியா என்று கூறி மேல் மாதா பிதாக்கள் ஆவர் இன்னார் என்று கூறுகின்றார் என்பது இடமத்தில் ஏறி நடத்துகின்ற கடவுளே எமது பிதா அவனது பாகம் பிரியாதிருந்த மின் போல்வாளே எமது மாதா அந்த பிதாவையும் மாதாவையும் கடையராகிய யாம் மறந்து துறந்தல்லவோ அளவில் காலம் கடிய பிறகு துன்பத்தி அடைந்தமை இந்த முறைமையை அறியாய் போன்று உடம்பு தோன்றுவதற்கு ஏதுவாய் வருகின்ற பெருவுளி மாதா பிதாக்கள் என்று மனம் கலங்குகிறா கலங்குகிறான் நின்றாய் ஜனந்தோறும் இந்த முறையே மாதாபிதாக்கள் என்று வந்த ஜீவர்களுக்கு மட்டும் யாது இது சொல்வாயாக என்றவர்கள் முன் பாட்டில் யார் விட்டு வேணால் போனால் மாதாபிதை விடப்படாத நரகம் கடைன்னு சொன்னது வார்த்தை தான் மாதாபிதாக்கள் உண்மையான மாதாபிதை யாரும் கண்டுபிடிக்கியா அப்படின்னு கேள்வி உண்மையான மாதாபிதை யார் பரமேஸ்வரனும் பார்வையோ உண்மையான மாதாபிதா மற்றவனால் கர்மானுசாரம் அந்தந்த ஜென்மத்தில் வந்து கூடி புரியிறவங்க இதனை உணரலையே அப்படி இந்த பாட்டு கணக்கு உயிர்க்கு மாதாவும் பிதாவும் சத்தியம் சிவனும் என்பதும் உயிரும் நித்தியம் அவரும் நித்தியம் என்பதும் அவரை மறந்து நீங்கினோருக்கு பிறவி திண்ண வரும் என்பதும் சுவனித சுக்கிலங்களினால் தேகம் உண்டாவியால் இவ்வுடம்பிருக்க மாதா பிதாக்கள் இவர் என்பது என்பதும் இவ்வுடம்பும் அனித்யம் இதற்கு ஏதுவாய் வந்தோரும் என்பதும் இவர் ஜனன்தோறும் வேறு வேறாய் மாறி வருதலையும் இவரை துறந்து தவம் புரிவோருக்கு நிகழ இல்லை என்பதும் கண்டுகொள்க மாதாபிதாக்களை விட்டு தனியா போய் இவன் மட்டும் வாழ்ந்தாங்க அது குற்றம் தான் சாப்பாடு கொடுக்காம ஆனா அதே அதுதான் குற்றம் வழியா மாதா விட்டுட்டு துறவடைந்து ஞானத்துக்காக அவன் குற்றம் ஏன் அவன் வந்து உண்மையான மாதாபிதா கண்டுபிடிச்சிட்டான் இந்த மாதாபித்தா இடையில் வந்தவர்கள் கர்மத்துக்கு என்ன கூடி புரிஞ்சாங்க கர்மம் இருந்த இது வரைக்கும் கர்மம் விட்டு போச்சு நான் உண்மையான மாதாபிதை பிடிச்சிட்டேன்னு சொன்னாங்க எந்த பாவம் இல்லை ஆனால் அதையும் பிடிக்காம இதையும் பிடிக்காம விட்டுட்டா பாவம் தான் நான் காப்பாற்ற விட்டுட்டா நரகம்தான் ஆகவே அந்த உண்மை தெரியாதவர்கள் இது பொய் இந்த உலகத்தில் உள்ள மாதாபிதத்தை ஏற்றுக்க வேண்டியதுதான் இதுவும் போய் அதுவும் போய் பொ விடப்படாது மெய்ய பிடிச்சுட்டா பொய்யை விடலாம் மெய்யை பிடிக்க பொய்யிலே ஒரு பகுதி விட்டுட்டு ஒரு பொயிலிருந்து என்ன அரசும் அது கூடாது அப்படிங்கிறதுனால எந்த விதமான தவறு கிடையாது ரெண்டாவது முன்ஜென்மங்கள்ல எத்தனையோ மாதாபிதாக்களை விட்டுட்டுதான் வந்திருக்காங்க இனி விட்டுட்டுதான் போரு இடையில ஏற்பட்டதானே இது இடையில ஏற்பட்டதுன்னு நினைச்சு உண்மையான மாதா கண்டுபிடிச்ச பிறகு அதை நினைத்து அவன் நம்பியே தவம் பண்ணுவானே ஆனால் இல்லை அதை நம்பாமே இவன் பணத்தை மட்டும் போட்டிக்கிட்டு வட்டி வாங்கிட்டு தான் அது உண்மையான மாதா பிதா ஆகாது கேதுவாய் வர தாய் பிதா வென்றதற்கு உதாரணம் என்றார் அளவில் பிற போற்றவை அவை தோறும் தாயும் தந்தையும் இத்தனி என்றோ இவர்களும் இங்கே வருது போ அன்பு செய்கின்றடு அன்பு செய்கின்றார் அவை அவை தோறும் எழுத்தாச்சு தாயும் தந்தையும் உற்றார் இத்தனை மூன்று ரோங்கே அளவில் அவைவைதோறும் எத்தனை தாய் தந்தையம் என்றார் இத்தனை ஒன்று உருளும் இங்கே அது போல முன்ன விட்டு வந்த மாதிரி இவங்களும் விட்டுட்டு போற இதுனா தப்பு என்ன இருக்கு வினையொழி தீட்டமுதருதலால் உணலரும் சுதனும் ஒருவனோடு உதயமாயெழுந்தமேயுணவிதன் தீ மனை மிகனினால் கழிப்பதும் பிழகு தீபம் கொண்ட மனைவி மக்கள் இவர்களை விடக்கூடாது என்று சொல்கிறார் மூணு பாட்டில் தாய் தேதி விடப்படாது என்று சொன்னால் சமானம் சொல்லியாச்சு உண்மையான தாய் தந்தையர் தியோகமானும் பாரிய தேவிதான்னு சொல்லியாச்சு அதனால் அவர் விடப்படாததா என்று சொல்கிறார் அதற்கு அந்நிய விதிப்பாடு அதுதான் தாய் தந்தையர்கள் அத்தனை உடனே பண்பு செய்கின்றாரெல்லாம் எத்தனையோ முன்பிறவில வந்துட்டோம் அதே போல் இவங்களும் இவங்க தானே சொல்லி முடிச்சார் இப்போது அவதாரியை உயிருக்கு தாய் தந்தை வேறே இருந்தலின் உடற்கு தாய் தந்தைகளை துறந்தாலும் தன்னை நம்பியிருந்த மனைவி புத்திரரை துறக்கலாமோ என்ற சூழனை நோக்கி கூறுகின்றார் நம்பியிருந்தால் துறக்க வேண்டியதில்லைதான் நம்பாம இருந்தேன் வந்து அவதேனே சொல்ற என்பது தனது மனமாகிய வீட்டின்கண் இறைவனாய் இறைவ இரையளவாயினும் விட்டு நீங்காமல் இருந்து பேரின்பத்தை தருதலால் பெண்டிரும் தனதிடத்தில் இனிதாய் தோன்றி ஒப்பற்ற தனது தொழில்களை மாற்றி முத்தியாகிய வீட்டின்கண் அசைவுற வைத்து அம்முத்தி இன்பமாகிய அமுதினை புசிப்பித்தலின் நினைத்தற்கரிய புத்திரனும் ஒரு புரடனுக்கு அவனுள்ளே உதயமாய் தோன்றிய மெய்ஞானமே ஒரு தத்துவ ஞானம் மனைவியாகவும் மகனாக இருந்து சுகத்துக் கொடுக்கிறார்கள் என்பதை சொல்றான் அன்றி பெண்டேர் புத்திரன் என்று புத்திரன் என்று அபிமானத்துக் கொண்டு வீணிலே வாழ்நாள்களை போக்குதலும் குற்றமா அப்படி இல்லாமல் பெண்ணீர் புத்திரர்கள் எல்லாம் துரத்தே இருக்கிறார்கள் என்று வாழ்நாளை வீணாளாக போக்குறது அதுதான் குற்றம் அல்ல உண்மையான மனைவி மக்கள் அல்ல உண்மையான மனைவி மக்கள் தற்போது ஒன்று தான் நாம் பேண வேண்டியதுதான் இதை பேணப்படாது என்ற சுதர் சுதர்ன மகன் தான் வரும் இன்பம் அனித்தியமும் அற்பவம் அது திட் இன்பம் சிறிது காலத்துக்கு சிறிய வரக்கூடியது ஆனால் மெய்யுணர்வால் வரும் இன்பம் நித்தியமும் பூர்ணமும் சத்வி சானந்தி வரக்கூடியது அது நித்யானந்தம் பூரணம் சத்வித் ஆனந்தி நித்தியம் பூரணம் இதற்கு அவது ஒப்பன்றாயினும் ஒருபடி ஒப்பாக கூறினார்கள் என்று அறிக்கிறேன் இது சமானம் கிடையாது ஆத்ம ஞானத்துக்கு எடாக மலை மக்களுடைய ஆனந்தம் எல்லாம் சமானம் சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ஒப்பாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ஆகவே இன்பம் கருதிதான் ஜீவர்கள் எல்லோரும் செயல்படுறாங்க அந்த இன்பத்தை எந்திர வழியாக அடைய முயற்சிக்கிறார்கள் அது ஒரு விதம் ரெண்டு விதம் இல்லை அனைத்து விதமாக கிடைக்கின்றன அனைத்து விதமாக கிடைச்சாலும் கூட சிறிது காலம் சிறிது போ அளவு தான் அழைத்தவர் வேறு கிடையாது அது அதிகமாக ஆனால் பேரன்பம் அப்படி இல்லை ஒரே அளவு தான் ஒரே மருந்து இருக்கு அது நிச்சயமாக இருக்குது சரீரம் போயிட்டாலும் கூட அது போகிறது இல்லை சரீரம் போயிட்டால் போகணும் போயிடும் நிற்கும்போதே கூட போயிரும் ஆனாலே தத்துவ ஞானம் ஒன்றே மனைவியைப் போன்று சுகத்தை கொடுப்பதும் மகனை போன்று சுகத்தைக் கொடுப்பதும் ஆகும் இதை சார் வேறு கிடையாது வேண்டி உண்டாக துறக்கவென்றையால் கருத்தழிந்துருவம் காலர் செய் பஞ்சடைந்துடன் உடல் நடுக்கம் காலம் வந்தடைவதாலியைப் போலும் மனைவி யாதிய சமாதியினுள் உற்று ஈண்டு ஆனந்தம் பல அடைந்திடுவதற்கு எண்ணி நீத்திடுவார் புன்னியர் ஆனால் இந்த இளமை பருவத்திலே செல்வாழ்க்கையோடு இருந்து இம்மை இன்பத்தை அனுபவித்து முதிர்ந்த பருவத்தில் தொடர்ந்து தவத்தை பண்ணி வீட்டு இன்பத்தை மறுமைக்கண் அழையக்கூடாதோ பிற சீடனை நோக்கி கூறுகின்றான் அப்படின்னு செய்ய கர்ம பேர் அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பறை சேர்ந்து கடைசியில் சன்னியாசம் பெற்றுக்கொண்டு ஞானத்துக்கா பாடுபடுறது உண்டு அது முறைதான் ஆனாலும் எல்லாருக்கும் பொருந்தாது பிரார்த்தம் பலவிதம் சில பேருக்கு இப்படியே வரும் சில பேர்களுக்கு சின்ன வயசுலேயே கூட வர பிரேரிய உண்டு கல்யாணமல்லி போகிறது உண்டு வானபத்தில் போகிறது உண்டு நல்ல கர்மானுசாரம் நடக்கக்கூடிய கிரமம் கிடையாது இப்படி போனால் கிரம சன்னியாசம் ஆகவே இந்த கிராமமாக போகலாம் ஆனால் இது இதுவே முடிவு இல்லை இடையில் போகும்போது அதுவும் தவறில்லை என்பதை உதாரணப்பாடு மூலமாக நடக்கிறார் என்னால ஆகவே சன்னியாசம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இப்போ அறுத்தானு சாரங்கிருக்கும் அது ஒரு புண்ணியம் அந்த புண்ணியத்தின் பயனாக போகிறவர்களை தடுக்க முடியாது இருக்கிறவங்களும் தள்ளவும் முடியாது ஆக அந்த நிலையிலே அது எதாவது ஏற்றுக்கணும் இல்லையே எல்லாரும் சண்டியாசன் ஆசைப்பட்டேன் நடக்க போகிறதில்லை அப்படி வந்து முயற்சி பண்ணிவிட்டு தோல்வியடையதான் ஏராளமாக இருக்காங்க ஆகவே அப்படி போகிறவர்களுக்காக இப்போ சொல்லப்படுகிறது அப்படி போகிறக்கூடிய பரிபாக வரும்போது சந்தேகங்களாக வரத்தான் செய்யும் சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க அவங்க போகிறதையிலாம் இருக்கு என்பதற்காக சாஸ்திரம் சொல்லிருக்க வழியாக இது சித்தாந்தம் அல்ல எல்லாரும் போவே கட்டாயம் கிடையாது என்பது முத்தி இன்பம் வேண்டிற்காலம் உண்டாக துறக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நாயனார் அருளிச்சமைதால் வேண்டில் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டியல் பால பல அப்படின்னார் உனக்கு ஞானம் அடையணும்னு விருப்பம் இருக்குமே ஆனால் இளமை காலத்தில் திறந்து போதும் ஏன் அப்படின்னு சொன்னால் அனுப்புறது செய்ய வேண்டிய காரியங்கள் பல இலக்கு அப்படிப்பட்ட இளமைக்காலம் உந்ததாக இருக்கும்போது அந்த பரிபாகம் இன்னும் பிராரத்தை கூட்டி வைக்கலன்னா அதுக்காக அவசரப்பட தேவையில்லை எப்போ கூட்டியாக போகலாம் இப்படி அப்படி போகலாம் அது தவறில்லைன்னு சொல்லணும் அப்படி போகலன்னு சொன்னால் வார்த்தைகனாகி அந்த கிழவனாகி மனம் தடுமாறி உருவங்களை காணுதல் செய்யான் என்ற கண்கள் பஞ்சடைந்து உடல் நடுக்கணும் அக்காலம் வந்து பொருந்தில் முன்னரே மாற்றியப்பட்ட கற்பினால் அருந்ததியை போன்ற பெண்ணிரு முதலாகிய சாறுகளையும் மனை மக்கள் மிக சுத்தமாக போன்ற கற்புடைகளாகவும் இருக்கலாம் பிராரத்தம் கூடி போய்ச்சுன்னாக்கா விட்டு போண்டதுதான் அது எதுவும் பாவம் இல்லைன்னு சொல்லப்படுது ஆனால் போன பிறகு தவறான துற மாறது கடைபிடித்து ஞானம் அடைலன்னா பாவம் தான் கடைபிடித்து ஞானம் அடைந்தால் பாவம் கிடையாது சமாதி இட்டையை பொறிந்து இக்காயத்தின்கண் பல வின்பங்களை அடைவதற்கு கருதி துறப்பார் புண்ணியர் என்றவர் அவர்களும் புண்ணியரும் பெயர் பரிபா அர்த்தம் விளக்கம் கொடுக்குறார் புதுமை கால புதுமை காலத்தில் உள்ளம் தடுமாறுதலில் ஆச்சாரியன் உபதேசித்த மொழிகளை விசாரணை பண்ணக்கூடாது மன தடமாடுறது அப்போ வேதாச்சவனம் பண்ணி என்ன பண்றது மனசு தரிக்குமான்னா தரிக்காது நம்முடைய திருநாக்கர் இங்க வந்தார் வயது எழுபது ரூபா அறுபத்தி எழுபதாவது அசைவர நெட்டையில் இருக்கக்கூடாது அப்படி நிமிந்தி உட்கார்ந்து தியானஞ்சபம் பண்ண முடியாது ஆகையால் நடுக்கும் காலம் வந்தடைவதன் முன்னர் என்றார் நிட்டை கூடி அவத்தைகள் நீங்குந்தோரும் இன்பம் வருதலின் ஈண்டும் ஆனந்தம் பலவடைந்து இழுதற்கு என்றார் மனபரிபாகம் சிறு சிறிது மன ஒடுங்கும் போதுனால் சிறு சிறிது இன்பங்கள் தோட்டிக்கொண்டே இருக்கும் பொருள் உடல் பொருள் ஆகிய மூன்றனையும் ஆச்சாரியன் கையில் சத்தியமாக கொடுத்தது புண்ணியர் என்றார் உண்மையாக கொடுக்கிறார் அதனால அப்புண்ணியர் சொன்னார் இவ்மூன்றனையும் கொடுத்தலாவது உடல் தானென்று அபிமானித்தல் இன்மையும் அதுதான் கொடுக்கிறது பார்த்துமா இல்லை என்று அபிமான விட்டாக்க கொடுத்தாச்சு விட்டு பொருள்களின் மேல் பட்டுதல் இன்மையும் எந்த காரணத்தினால விட்டாலும் அது மீண்டும் கிடைத்தாலும் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படாது அது தீவிரமான அர்த்தம் அந்த வைராக்கியமானது அப்படி தினமும் இல்லைன்னு சொன்னாக்கா அது விட்ட பொருள்களை போய் பிடிச்சிக்கிட்டே வரக்கூட வந்துடும் அது உடல் என்று பேர் திதீட்சை மீண்டும் நமக்கு சம்பந்தம் வந்தாலும் கூட வேண்டாலும் விடக்கூடிய நிலைக்கு தான் திதீட்சைன்னு பேர் உடல் சம்பந்தமாக உடல் சேர்த்தல் சமாதானம் சிறந்த அர்த்தம் சிவமன்றி ஒன்றை சுட்டுதல் இன்மையும் என அறிய வேறு வசதி கிடையாது நிச்சயம் இருக்கணும் என்பதுக்கு கருத்து விருத்தனாய் கருத்தடிந்து என்றதற்கு உதாரணம் திவ்ய பிரபந்தம் வயசான பிறகு கருத்து கழிக்க முடியாது என்பதற்கு உதாரணத்தை பாட்டுக் கொள்கிறார் முதுகு பற்றி கைத்தலத்தான் முன்னொரு கோலூன்றி கண் சுழன்று மேற்கிளை கொண்டிருமீ இதுவெண் அப்பர் மூத்தவார் என்று இளையவரே சாமுன் மதுவுன் பண்டு பாடும் கோலை பதிரி வணங்குவது மே எப்போ பத்ரிநாத் பதில் என்ன பத்ரிநாத் பத்ரிநாத் போய் தாம் பண்ணி வைகுண்டத்துக்கு போகிறது எப்போது அப்படின்னு சொன்னால் இளவை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா முதுகு பற்றி கைத்தளத்தான் கையெழு ஒரு இடத்தே இப்படி இப்படி பிடிச்சி வருது குளிம குளி குளிமத்தை கைத்தளத்தான் முதுகு பற்றி முன்னொரு கோல் ஒன்றி அதோட ஒரு கோல் ஆதாரம் அப்படி ஆதாரமாக போனால் தான் முடியும் கோல் ஒன்றி விதிர் விதிர்ந்து கண் சுழன்று உடல் நடுக்கம் கண் சுத்துது கப்பார்வை குறைஞ்சி போச்சு மேற்கிளை கொண்டு இரு கபம் மேலே தூக்குது இடையிலே இரும்பிக் கொண்டு பேசும்போது இடி இடையில இரும்பணும் அப்புறம் இந்த பேரன் பேத்திகால் தெருவில் போகிற பசங்கள்லாம் இது நப்பர் மூத்தவாறு எந்த இளவெல் ஏசாமன் என்ன சிட்டு வாங்கலாம் எந்த கிழடு இன்னும் சாவிலேயே பார்வாயில்லை ஆசைப்படுத்திட்டாலே இது அப்படின்னு தீட்டுவாங்க ஏசாமன் அப்படி அவர்கள் தூற்றாது முதல்லையே இளமை காலத்திலேயே மதுவு வண்டுபாடும் அது எப்படி ஒரு சேத்திரம் அந்த பூக்களில் இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் மது சாப்பிடக்கூடிய அது சத்தம் போட்டுக்கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த வதிரி ஆசிரமம் வணங்குவதுமே அந்த பத்ரிநாராயண பெருமானை அனுபவமாக என்று ஆழ்வார் சொன்னார் அடுத்த பாடு சொன்னார் பண்டு காமரான வாழ்ந்தவாரும் வண்டுபாடும் சோலை சோர்ந்த பதிரி வனங்குது மே அதாவது சொல்லிட்டார் இளமை காலம் அல்ல காலத்திலே போகிறதா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த வயசு வந்தவரை இதெல்லாம் நில மன மன சங்கல்படுமா பண்டு காமரானவாறும் பாவையர் வாயம்தான் உள்ளவாருமார் சின்ன வயசில் போபாக்கியை அனுபவித்ததெல்லாம் ஞாபகம் தருவான் அப்படி நான் செல்வந்தரா வர் வாழ்ந்தேன் நன்றாக போபாக்கியம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவாரும் ஒக்க வயசான காலத்தை சொல்லுவார்களாம் அந்த காலத்தில் இருந்தேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில் இரும்பு வரும் இரும்பு வருவோம் உக்கல உட்காந்து இரும்புக்கிட்டு ஒரு மெல்லுன்னு சொல்லுவார்களாம் அப்புறம் நடக்கணுமெல்லாம் தள்ளு காலாக ஒன்று ஒரு கம்பத்தான் மூன்றாவது காலாக வைத்து கொண்டு மெல்ல தள்ளி நடவணம் மெல்ல மெல்ல தள்ளு த உடம்பு தள்ளும் சமாளிச்சுக்கிட்டு நடக்கிற அந்த காலம் வரதுக்கு முதல்லேயே வண்டு வாழும் சூழ்ந்த வதிரி வணங்குவதுமே பண்டிகை எல்லாம் எங்காலம் செய்து கொண்டு தேனை அருந்தக்கூடிய சோலைகளாக வழங்கிக் கொள்ளிருக்கின்ற பத்திரிகையாஸ் வனத்திலே எழுந்துள்ள நாராயண பெருமானை வணங்க வேண்டும் வயசான காலத்தில் போக முடியாது அது பனிநாடு இப்போ தான் பஸ்ஸு அப்படிலாம் நடந்தால் போகணும் நடந்து போகிற போது வயசா இளமை இருந்தால் தான் முடியும் உடம்பு தாங்கணும் என்றெல்லாம் சொல்லி இளமை காலத்திலேயே துறக்கலாம் வயசான அப்புறம் மனம் தடமாடி கிடக்கும் திருமணத்துக்கு மன தேராக இருக்காது விசாரத்துக்கு மன சம்மதிக்காது படை ஞாபகங்கள் வாசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வாசனைகள் குறைவாக சீக்கிரம் ஜெயிக்கலாம் அதிகமாக இருந்தால் கஷ்டம் என்னென்னால் விளக்கம் கொடுக்குறாங்க இளமை துரத்தல் தீது நேற்றான் இறத்தலே துரத்தலீடால் அளவில்வுதாங்குயிர் செயலன்றேன் ஆபர் சென்னை ஆசம் தீரதுமை விழுதலால் பருதின்றே பழுதின்று ஏற்பின் இருப்பார் விடுதல் விடுதல் தீதழு குறித்தேன் உழைவு நோயிலரும் இறப்பதன் பெறப்போர்ந்து ஒளித்திடு பழித்திடாதுலகே நீர் துறக்க வேண்டுமென்று கூறிய மனைவியை முதிர்ந்த வயதில் துறப்பதந்தி இளமை வயதில் துறந்தால் பாவம் என்ற சீடனை நோக்கி கூறுகின்றார் பண்ண சொல்லிட்டாரு சாலியை போன்று மனைவியாதியை துறக்கலாம்னு சொல்கிறாரு ஆனால் மாண்டகற்பதனார் சாலியை போலும் மனைவி யாதிய சமாதியை நொற்று ஈண்டுமானந்தம் பல அடைந்திருதற்கு எண்ணி மீண்டும் கேள்வி பதில் சொல்றார் இளமை வயதினை உடைய மனைவியை மனைவியை துறக்குதல் பாவம் என்பையானால் தான் அவளை அவ்விளமை கண் விட்டு இறந்து போகின்ற பாவத்தோடு துறந்து போகின்ற பாவம் சமனமானது சரி இளமையில் சின்ன வயசில் இருக்கும்போதே போனால் பாவம் அல்லவாள்னா அது உள்ளதான் சில செத்து போய் ரெண்டு சின்ன சொல்லிட்டு அப்படின்னா வந்தது அது பாவம் அதுக்கு பதில் கேட்குறேன் சிவசேனும் ஆகையால் அங்கனை விட்டு இறந்து போதல் அளவில்லாத பாவம் தானே அது இருந்தாலும் கூட இவன் கேட்குறது என்னன்னா இறந்து போதில் சிவச்செயலை என்று ஜீவச் செயல் அன்று ஆகையால் அவனா சாகுறான் காலை வந்து போயிடுச்சு அதுக்காக ஏறின பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன் சரி அப்படி போ இருந்தாலும் காபட் சன்னியாசம் ஜீவச் செயல் ஆகலேன் அதற்கு பண்டாக வேண்டும் இது சம்பிரதாயத்தில் உடல் செத்து போகிற மாதிரி இருந்தால் ஆபத்து நேரம் கோயில் சம்பதத்தை உண்டு அப்படி பேர் கொடுத்துருக்காங்க நகரத்தை விரும்புவாங்க அவங்க ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை சன்னியாசம் எடுத்துக்கிட்டாக்க பிரம்மா லோகத்துக்கு போகலாம்னு ஒரு சாத்திரம் சொல்லியிருக்கு அது பிரம் லோகத்துக்கு போகிறாங்களோ இவ்வளோ அலகுதி கிடைக்கும் புண்ணியமரி வச்சுக்குவாங்களா அவ்வளோ தான் அது வச்சு வச்சுக்கிட்டா போதும் அந்த ஆபசநியாசம் பெற்றுக்கிறது அந்த ஆபசநியாசம் காலம் மனம் அடையக்கூடிய சமயத்தில் அந்த சம்ஸ்காரம் ஏற்றுக்கிறது நான் சன்னியாசியாக போயிட்டேன் எனக்கு குடும்பம் பற்றி இல்லை இவ்வளோ சம்ஸ்காரத்தை ஏற்றுக்கிட்டேன் ஆபசநியாசன்னு பேர் அது கோயில் மட்டத்தில் சொல்லுவாங்க சில பணக்காரங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு நீங்கள் ஆப சன்னியாசம் கொடுங்க இவர் கோயில் பூஜை பண்ணி வேட்டு கொடுத்து அனுப்புவோம் சாத்துக்கள் கிட்டே யாரும் அப்படி கட்டிக்க சொல்ல உதயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இனிமேல் குடும்பத்தின் மனசு பா பகவானை சிவபெருமான் நினைச்சிக்கிட்டே சாவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆபசந்நியாசன் பெற அதுக்கு அதனால ஆப சந்நியாசம் பெற்றுக்கொண்டால் அது ஜீவச் சரி அதனால் என்ன செத்து பார்த்தாலும் என்ன குற்றம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்குறேன் அது சன்னியாசம் உடனே தியாக நாசமாகிறேன் அது பாவம் இன்று என்பதை சன்னியா உடனே செத்து போயிடும் அதுல பாவம் இருக்கு நல்லது பண்ணிக்கொண்ட பின்பும் தேகநாசம் என்று இருப்பார் விட்டு துறந்திருந்தல் பாவம் சில பேர் பழச்சிக்குவாங்க சன்னியாசம் நீங்கிட்டு போயிடும் அப்ப என்ன பண்ணது இப்போ சன்னியாசம் இருக்கிறதா இருக்கிறது வந்துருக்கு பிழச்சிக்குவாங்களேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேக்கிறார் ஆபசநியாதம் பண்ணிக்கொண்ட பின்பும் தேகநாசம் என்று இருப்பார் விட்டு துறந்திருந்தல் அப்ப மீண்டும் அந்த மனை மக்கள் விட்டுக்கிற அவர் மீண்டும் வீட்டுக்கு போயிட்டாலும் அதுவும் பாவம் தானே தேகநாசம் பண்ணுகின்ற வியாதியை குறித்து துறந்தமையால் பாவம் இன்று என்பயாக அது இப்படி பழச்சிக்கிறாங்க யாருக்கு தெரியும் எதை முயற்சி பண்ண ஜீவ்தான் ஆங்காது என்ன சொல்வாயானால் உடலை வருத்துதல் செய்யும் நோய் இல்லாதாரும் இறந்து போவது என்னை உடம்பை வருத்தி கஷ்டப்படுத்தக்கூடிய நோய் நல்ல நாள் பிறகு சாகிறது இல்லை திடீர் நோய்கள் சாப்பிட்டு சிவாக இல்லை மாரடை வேண்டும் சொல்லி சாகுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது விபத்துக்களை சாகிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் இறந்து போ போவது என்னை ஏன் சாகிறாங்க ஆகையால் பிறப்பினது அனித்தியத்துவத்தை விசாரித்து துறந்தால் உயர்ந்தவர் பழியார் என்றவாரே இந்த பிறப்பு சம்சாரத்துக்கம் தாங்க முடியல அதனால் நான் விட்டு போகிறேன் என்று துறந்தால் அது பாகமில்லை ஆவிசங்கரர் எப்போ உனக்கு வைராகி இருந்தது விட்டு போகலாம்னு சொல்லப்படும் போகப்படாது அப்படி வைராகி திடமாச்சேன்னு சொன்னால் எவ்வளோ போகலாம் அது கல்யாணம் பண்ணி போகலாம் போகாமல் போகலாம் இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் குரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பின்னால் வரும் ஆபர்ட் சன்னியாசம் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் உடைச்சுக்கிட்டாலும் கூட அது தவறு இல்லை சன்னியாசி வரக்கூடாது சன்னியாசம் ஒரு கூட பெற்றுக்கொண்டா அது சன்னியாசி விட்டுட்டு இல்லத்து போற பெரும்பான்னு சொல்லப்படுது அரியது துறவரம் அல்லது இல்லையால் மருவிய துறவினை ஒருவி மன்னனாய் உருகாவில் குருகேழு முடி கவித்து உலகம் வாழ்வது பெருவிலை மணியினை பிண்டிக்கு எதிராத்திர மாணிக்கக்கல் வைரக்கல்ல கொண்டு போய் ஒரு பின்னாக்கி வித்தான அவர்தான் அது எப்படிப்பட்டவேன் அப்படி போல ஏதோ ஒரு காலத்தில் சன்னியாசம் ஆப சந்நியாசமோ வேறு எந்த காலம் சன்னியாசம் பெற்றுக்கொண்டால் அது இருக்கிறோம் கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு மீண்டும் ஞானத்துக்கோ அல்லது பதமூர்த்திகளுக்கோ பாடுபடணும் சேவை பண்ணணும் உடம்புல விழுந்தால் சேவை பண்ணணும் அப்படி இல்லாமல் அதை விட்டுட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு மீண்டும் இளத்தில் வர்றது இருக்கு அதெல்லாம் பெரும் பாவன்னு சொல்கிறார் பெரிய மகள் மேலாண் நிலையிலிருந்து கீழா நிலைக்கு வந்துட்டான் அர்த்தம் இப்போ காந்தி ராமனா காந்திராமன் இங்கே இருந்தாரு அம்மன் பாட்டியில் ஒருத்திருந்தார் காந்திராமன் அந்தாலும் தீவிரமாக சன்னியாசம் சொல்லி ஆசிரமம்லாம் கட்டி ஆடம்பரமாக தான் இருந்தார் ஆனால் இருந்தாலும் ஆடம்பரம் காய்மணி நல்லா கல்லு காயே கட்டுவார் அப்படியே கிராப்பு தான் வச்சுருப்பார் கிராப் வச்சுட்டு நல்லா சீவி கட்டு ஜன்னுவாரு ஆனால் கா காய் கட்டுறதெல்லாம் கலர் வெட்டு கட்டுறதில்லை நல்லா காய் கட்டு நல்லா காய் தான் அஜிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு சைக்கிள் மோட்டர் போட்டு தான் வரோம் அது வேட்டி இல்லை சமயம் இவ்வளவு ஆடம்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் கழிச்சு விட்டுட்டு போய் கல்யாணம் கலந்து பிடிச்சார் என்ன அது சிறப்பின அனிதத்துவத்தை துறந்தால் ஒருந்தவர் படியார் என்ற முதலியவை தரிக்க கூடாது மங்களத்தெண்கள் அவளை கண்டபோது மங்களீ பெண்கள் இகழினாலும் துன்பம் வருதலின் இப்போ ஒருவன் விட்டுட்டு போயிட்டான் மனைவிய விட்டு போன பிறகு அவர் இருக்கிறாள்னு தெரிய தெரிஞ்சுக்கிட்டா மீண்டும் அந்த மங்கள எல்லாம் இருக்கலாம் ஏன்னா கனவு இருக்கானுங்கிற ஒரு பேர் இருக்கு கனவு இல்லைன்னு சொன்னாக்கா ஒதுக்க மாட்டாங்க செத்து போயிட்டான்னா ஒதுக்க மாட்டாங்க செத்து போகலன்னா அவளை தள்ளுபடி கிடையாது வந்தி மாதவெல்லாம் இருக்கலாம் ஆனால் செத்து போனவனுக்கு அது உண்டா செத்து போன மனைவி கிடையாது அதனால விட்டு போனதுனாலே மனைவிக்கு கேவலம் கிடையாது எப்போது போல கௌரவம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைன்னா தும்ப வருது விட்டு திறந்தோர் மனைவிக்கு அமங்கலத்தில் சிறப்பு செய்யாமையாலும் செய்கிறாலும் விட்டு திறந்தோர் மனைவிக்கு அம்மங்கள சிறப்பு செய்கையாலும் செய்கிறாங்க நற்புணவை முதலீவை தருத்து கொள்கையாலும் அவள் புலனை புகழ்ந்தோறும் அவளையும் பொழுதினாலும் இவருடைய கணவன் தான் அங்கே போய் இருக்கார மடாதையாக இருக்காருப்பா அப்படிங்கிறாங்க ஒன்பதாப்பட்ட சாமி ராமநாத சாமி அந்த அம்மா வரும் இவருடைய கணவன் தான் புகழ்ந்தோறும் அவளையும் அனைத்திய விவேகம் தோன்றி துறந்தோனை இம்மைக்கண் உயர்ந்தோர் பழியாமையின் அதாவது அனைத்திய விவேகம் உலகம் பொய் மித்தை துக்கம் என்று வேகம் அந்த பிறகு வைராக்கியத்தை எழு சிறப்பானையானால் உயர்ந்தவர் படிக்க மாட்டார் அவனுக்கு மருமைக்கண் பிறவித் துன்பம் இன்றென்பதும் செய்து அவர்கள் ஞானத்தை அடைந்தால் பிறவி இல்லை உயர்ந்தவர் பழியார் எனவே இழந்தவர் படிப்பாராயினும் இருந்தவர் படிக்க மாட்டாங்க அர்த்தமராஜ் இழந்தவர் படிப்பா கழிக்கலாம் கேலமாக பேசலாம் ஆனாலும் அதனால் அவனுக்கு ஒரு குற்றம் என்றென்பதும் அவள் ஆயிரம் குற்றம் சொன்னாலும் கூட சாஸ்திரோக்தமாக இருக்கிறதுனாலே குற்றம் கிடையாது காண்க உலகம் என்பது என்றது உயர்ந்தோரை உலகம் என்று சொன்னாலே பெரும்பாலும் உயர்ந்தோர் என்ற அசத்தில் தான் வழங்குறது அல்லது உலகம் என்ன மக்களையும் குடிக்கிறது உண்டு இங்கே உயர்ந்தோர் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன் என்று வாக்கியம் உண்டு அதனால் உலகத்தில் உறவு அடைந்து சாஸ்திரம் பெரியவர் நிந்திக்கிறது இல்லை சாமானிய மக்கள் நிந்திக்கிறது தான் விதமான குறைகள் சொல்லுவார்கள் சொன்னால் சொல்லிட்டு போறான்னு அதை பத்தி ஒன்றும் பெருசா எனக்கு தேவையில்லை இக்கணத்திருந்த தினிவரும் கணத்தூள் இருக்குமோ மறுக்குமோ உடல் என்று அக்கணமனையாதிகற்கரன் துணையம் அந்த நாதனி துண சன்னியாசியும் சார்வினுக்கு உரம் சேர்த்துவிட்டவன் துக்கமேவலில் பின்பறிவன் போலும் துறவர் என்றென்பதும் முதல்வரை குடும்பம் தாங்கும் பருவம் வந்த காலத்தில் துணையாக வைத்து துரத்தல் நன்று அவருக்கு அதனை தாங்கும் வருவதற்கிடையே கனவியாதி வந்த காலத்தில் ஆபத் சன்னியாசம் பண்ணி கொண்டுதல் நன்றுத்தல் அன்றி சும்மா என்றார் பிள்ளைகள் பொறுப்பு எத்தனை பிறகு விட்டுட்டு வரலாம் இல்லைன்னா ஆபத் சன்னியாசம் உடல் நிலை மன நிலையில வருமையானால் ஆபசன்யா பெற்றுக் கொள்ளலாம் ரெண்டு செய்யலாம் அப்படி விட்டுட்டு அவரை தவிக்கிட்டு போகிறது அவருக்கு ஆதரவு இல்லாமல் போயிருது இது தவறு என்பது கேள்வி அதற்கு சொல்றார் என்பர் இந்தக் கணப்பொழுதே இருந்த உடல் இனிமேல் வரும் கணப்பொழுதிலே இருக்குமோ நாசமாமோ என்று அனித்திய விவேகம் தோன்றிய அந்த கணப்பொழுதிலே தானே பெண்டி ராஜ சார்பினுக்கு சிவனே துணை நலம் துணை அன்று என்று கருதி துறவரத்தை அடைந்த உயர்ந்தவனே ஆபர் சன்னிவாசம் பண்ணி கொண்டவனும் மனைவியாத சார்பினுக்கு வலிய துணையை சேர்த்தினும் ஆவன் இதுதான் துறவுலட்ச சொல்கிறது இத்த இன்றைக்கு இருக்கே நாளைக்கு இல்லை திருத்தி பிரமாணம் இருக்குது அனுபவம் ஆனாலும் நீங்கள் சொல்கிறது முழு உண்மை இல்லை என்று எல்லாரும் ஐம்பது வருஷம் இருக்காமல் செய்கிறாங்க ஒரு ரெண்டு போகிறது தான் இல்லை அது ரெண்டு போகவே இல்லையா அதை முக்கியம் எல்லாம் போகணும்னு கட்டாயமெல்லாம் இருக்கு மாதிரி கொண்டு தான் போதாதா அதனால சரீரம் நிலை ஒன்று அதனால இந்த சரீரம் இருக்கும்போதே ஞானத்தை அடையணும் என்று தெளிவு அடைகிறது அதோட சிவபெருமான் இருக்கார் அவர் தான் பிரார்த்தனை அமைச்சு கொடுத்தவர் அதன் படிக்க மனை மக்கள் வாழ்ந்து கொள்வார்கள் என்று சீனா இல்லையா துணை என்று சொல்லி போகிறதும் உண்மையான வலிமை பொருந்திய துணையாகும் சொன்னார் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் பிரார்த்தம் அமைஞ்சிருக்கு பிரார்த்தனை நடக்கும் இங்கே குடும்பத்தில் இருந்து விட்டு அவரை கூட அந்த பிரார்த்தம் தான் காப்பாற்ற வழியை இவரு இஷ்டத்தை ஒன்றும் காப்பாற்ற முடியாது அதனால் பிரார்த்தம் தான் முக்கியம் அந்த பிரார்த்தத்தை நடத்திருக்கிற ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு எடுத்துகிட்டு வருவது மிக உண்மையான பாதுகாப்புன்னு சொன்னார் இவனல்லாமல் இப்படி இல்லாமல் வியாதியை குறித்து அழுத்தியம் தோன்றி அவர் சந்நியாசம் பண்ணிக்கொண்டவனும் மனைவியாதிய சார்பினுக்கு புதர்வராதி ஜீவர்களை துணையாக சேர்த்தினவனும் பின்பு துன்பத்தை அடைதலினால் அவர்களை இவன் போலும் தொடர்வர் என்று சொல்லுவது தெளிவென்று என்ற வாரியும் அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறது உறவாயில்லை எப்போ வெளியாக்கி பிறகு அப்போ போகலாம்னு சொல்லப்படுறேன் அப்போ எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் என்று போனாக்கா அவரை பார்க்கத்தான் செய்கிறார் இவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வர்றன்னு சொன்னாக்கா அது முடிவதில்லை அதெல்லாம் சாமான்யம்தான் இவ் அனுத்திய விவேகம் கணப்போதாயினும் மாறாது உடையன் ஆகியாலும் சார்வினுக்கு அழிவில்லாத சிவனே துணையாக சேர்த்தினான் ஆவியாலும் இவனே ஆபர் சந்யாஸ் என்றும் ஒரு கால் போட்டில் சேர்த்தினான் ஆகியாலும் சார்வினுக்கு சேர்த்தி விட்டவன் என்றும் இதுதான் உண்மை அப்புறம் வியாதியை குறிவ சன்னியாசம் பண்ணி கொண்டவனும் தேகநாசம் இன்றி இருந்த காலத்து மனைவி முதலியோரை விடுத்தே என்று பின்பு துன்பம் அடைவினாலும் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு சில பேர் படிச்சாங்க அப்போ சன்னியாசம் தப்பா போச்சுன்னு நினைப்பாங்க அச்சீவர்களுக்கு இடையூறு வந்த காலத்தில் அங்கனை வரலாமா என்று பின்பு துன்பம் அடைகிறனாலும் அவர்களை இவன் போலும் துறைவர் அன்று என்பதும் துணிவே என்று கூறினார் அனைத்திய விவேகம் தோன்றி துறக்கின்ற துறைவீ சிறப்பு என்பதும் ஜீவர்களுக்கு சிவனே ஜீவர்கள் துணை அன்று என்பதும் கண்டுகொள்கிறேன் அதனால இறைவனுக்கு ஒப்படைச்சிட்டு போகிறது உத்தமம் ஆனால் ஊடக மக்கள் அது ஏற்றுக்கிறதில்லை ாவிட்டாலும் அது போய் கவலைப்பட வேண்ட தேவை இல்லை ஆகவே எப்போது வைராக்கியம் தூரமாக அப்போ போக வேண்டியதுதான் வைராக்கியம் தூரமாக இருக்கும்போது அந்த வைராக்கியத்தையினுடைய தீவிரத்தை இதில் சேர்த்துக்கிட்டு காப்பாற்று வளர்ப்பு இருந்தால் வைராக்கிய தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆ போக முடியாது மனம் மாறி போயிடும் அதனால வைராக்கியம் எப்போது அப்பவே போகலாம் என்பது சாஸ்திரப்படிக்கு நீங்க எல்லாரும் யூஸ்றம் பாத்துறார் என்று தியரிமாக்குறந்த அந்த விதமா பொறியே வரது இல்ல அதான் உண்மையான சந்நியாசம். अह வகம் பண்ணிட்டு போறதுன்னு சொல்றதெல்லாம் அது தைரியம் கொடுக்கிறது இல்ல. தினம் வந்திரலாம். பிறந்தவ பொழுது இனி ஒரு தலையா பிறப்பறுத்திடுவேன் என்றனியே உறேந்தனன் வயிற்றின் பிணியதுர்பவத்தில் ஒரு பெரும் மரந்தெரு முறையும் சுகர கண்டமையும் மதித்திருந்தொழி போல்வார்க்கு அரைந்த உணர்ந்தகழ்வார்க்கு அவதீயம் அறையுமோ மறையேதாரிகை வேதம் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் சந்நியாசம் பண்ணி கொள்ள வேண்டுமென்பது கூற வேண்டுமென்று கூற நீர் அதனை மறுத்து இளமை வயதிலே துறக்கலாம் என்று கூறியது என்ன என்று சீடனை நோக்கி கூறுகின்றனர் கருப்பத்தின் நீங்கி பூமியின் பிறந்த அந்தக் கணப்போதிலே முன் நெடுஞ்சாலம் இத்தின்பத்தை மறந்து மோசம் போனோம் அங்கன மோசம் போகாதபடி இனி ஒரு நியமமாக துறந்து ஞானாச்சிரியனை அடைந்து வேதாகமங்களைத் தேர்ந்து தவத்தினை செய்து பிறப்பினை மாற்றிக்கொள்வோம் என்று மாதாவினது கர்ப்பத்தின்கண் நினைத்து கொண்டிருந்து பின்னர் அந்த விவேகத்தை உற்பவிக்கும் காலத்து வரும் மிகுந்த பெரிய துன்பங்களினால் ஜீவர்கள் மறைந்திருக்கிற முறைமையினையும் இது எல்லாருக்கும் இந்த ஞானம் உண்டான் ஏதோ உன் ஜன்மங்கள்லேயே அமர்ந்துட்டோம் இது இனிமேலாக பிறந்து ஒரு ஞானாச்சாரியன் அடைந்து மூச்சு அடைஞ்சிருவோம் இந்த கர்ப்பாசம் வேணாம் இல்லைன்னா எல்லாருக்கும் ஞானம் வருவான் அப்படி இருந்தாலும் கூட அந்த பிரசுதி வாய்னா முடித்து அல்லதுனாலையும் எழுதி நெருக்கொண்டதுனாலையும் அந்த மறந்து போயிருந்தான் அப்படி இருந்த முறைமையும் பிண்ட ஞானம் அண்டத்தில் கண்ணும் மறவாது வந்த சுகரானவர் ஆனால் சுகருக்கு அப்படி இல்லை ஓரத்தில் இருக்கும் போது இல்லைமே பிறந்த பிறந்து இருந்ததான் பிதாமுதலிய சார்பினை துறந்து தவத்தினை பண்ணி பிறப்பை மாற்றியும் குருவும் கூற கேட்டு அறிந்திருந்தும் மனத்தின் கேள் விசாரம் இல்லாத எம்போலிகளுக்கு இந்த வயதிலே துறக்க வேண்டும் என்று மட்டும் கூறும் அல்லது பிறப்பினது அனித்தியத்துவத்தை விசாரித்து துறப்போர்க்கு மட்டும் கூறுமோ வேதம் என்ற சொல்லியிருக்காங்க மந்தாரிகள் சொல்லப்படுறது அப்படியா கடைசி காலத்தில் வரட்டும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் ஆனப்பிரசம் சன்னியாசம் இல்லை கிரமத்தில் கிரம சன்னியாசன் அப்படி வரலாம் ஆனால் அதிக விதி இல்லை பிறகு எப்போது வைராக்கியம் தோணுதோ அப்போ அதுன்னு சொல்லியிருக்கு வைராக்கியம் தான் பிரதான முடிய கொய்ஸ் பிரதானம் இல்லை என்ற கருத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு எப்படின்னா உதாரணப்பாட்டெல்லாம் வருது ஆகவே டிசிஷன் கேட்ட கேள்விக்கு இதே பதில் எப்போது வைராக்கியது அவள் போகலாம் சன்னியாசம் எழுபது வயசு மேல் மூணு ஆனால் அதெல்லாம் சித்தாந்தம் முடியும் இல்லை அது ஒரு கருத்து அவ்வளோதான் அப்படின்னு செய்யலாம் ஏன் இப்படி சின்ன வயசுல போகலாம்னு சொன்னால் சுகர் போயிருக்காரு அப்போ உள்ள வயசு கேஞ்சு போகலாம் பிறந்த உள்ளே போயிட்டார் இன்னும் மகான்கள் சின்ன வயசுல போயிருக்காங்க பத்து வயசுக்கு பதினஞ்சு வயசுல போயிட்டார் அப்படி போயிருக்காங்க அதனால் அந்த கிரமம் ஓரளவுக்கு தான் பொதுமபடியா அதாவது எம்போழிகளுக்கு மட்டுக்குரிமை எல்லாம் மற்றவருக்கு இல்லைன்னு சொன்னாங்க எம்போழி தண்ணியே சொல்லிவிடுவார் என்ன அவர் வயசானவர் ஆக அவர் அன்னத்தில் பிள்ளை உள்ளது மில்லும் அந்த பயிற்சி இருந்தது மில்லும் அண்ணத்துக்கு வந்த பிறகு அவருக்கு அதே ஞாபகம் இருந்தது நமக்கெல்லாம் அந்த ஞாபகம் இருந்து தான் மறந்து போச்சு எல்லாம் மறந்து போனதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி சொன்ன மாதிரி அஞ்சு வயசு வரைக்கும் நம்ம ஞாபகமே இல்லை அதனால் எப்படி நம்பறதுன்னு சொன்னாக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உள்ள பையனாகவே நம்ம தினம் ஊழிச்சிட்டோமா அப்படியே சொல்லுங்கள் திடீர்னு தாய் சேர்ந்த வயசுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு குழந்தையாக அப்படி இருந்தோமா அதுவும் இல்லை லாகா சேர்ந்து அந்த வீட்டில் திடீரென நான் குறிச்சுட்டோமா குழந்தையாங்க அதுவும் இல்லை அப்புறம் அதுவும் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் வருஷம் அப்போ பூமி இருக்காமல் இல்லையா அப்போது ஒத்துக்கணுமா இல்லையா இல்லை திடீரெனு வந்துட்டால் அது பிரச்சனை இல்லை அப்படி வர்றது இல்லை யாரும் வந்தால் கிழமை அப்போ அஞ்சு சமாச்சாரம் இப்போ சின்ன பிள்ளைகள் அஞ்சு வருஷம் வரை நாம் பார்க்குறோம் அப்புறம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை கொஞ்சம் பெரியமான பிறகு கேட்ட சொல்கிறாங்களா இல்லை இல்லை நல்லா பார்க்குறோம் இல்லையா அதுபோல் நாமும் இன்னொன்னு அர்த்தாதினத்தில் யோகிக்கித்தானே வேணும் அப்படிங்கிறது கருத்து அதுபோல் வகுத்திலையும் அந்த உணர்வு இருந்ததுன்னு சொல்லப்படுது அது சுகருக்கு வகுத்து இருந்தது வெளியிலும் மரபில்லாமல் இருந்தது நமக்கு மருந்து வச்சு சாத்த வருமானத்தை கொண்டு ஞாபகப்படுத்திக்கணும் நம்பணும்னு அர்த்தம் எதுக்கு உதாரணம் போட்டு உற்பவ துரு பெருந்தியர் என்பது பிரசூத வாயு முறித்து தழுதறினாலும் ஒனைந்து வரும் நெருக்கத்தினாலும் வரும் துன்பங்களை அதனால மறந்து போன காரணம் பிறந்த அப்பொழுதே இனி ஒரு தலையா என்பதற்கு உதாரணம் சோதர மூத்திரம் இறந்தேன்